சத்குரு சுவாமிக்கு ஜெய் குரு கருப்பையால் கற்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா குரு மாராஜி ஜெயம் அவர்கள் கோபிகைகள் கண்ணனை பார்க்காம துடித்தார்கள் அழுதார்கள் கண்ணனை மாதிரியே ஒரு அபிநயம் பண்ணார்கள் அழுதார்கள் கண்ணனை தவிர தங்களுக்கு வேற வழி இல்லைன்னு உயிரே போயிடுங்கிற அப்படி இருந்தார்கள் அந்த உயிர் போகாமல் இருக்கிறதுக்கு உன்னுடைய லீலைகளை பற்றி அனுகரணம் பண்ணதே எங்களுக்கு ஜீவனை தக் தக்க வைக்க முடியுதுன்னு சொன்னார்கள் கடைசியில் நீ எனக்கு இங்கே வந்து உன்னுடைய தரிசனத்தை காமிச்சா போகும் அப்படின்னு சொல்லி அப்படி அழுதார்கள் பகவான் காமிக்க போகிறார் கோபிகர்களுக்கு ஆறுதல் பண்ண போகிறாங்க முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் அவர்கள் கோபித்து கொள்வார்கள் எனக்கு காமா காணாமல் போயிட்டேயே இப்படி வந்தியே இப்படின்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாப்பி சொல்வார்கள் அப்போ அவர்களுக்கு ஒரு சமாதானம் பண்ணார்கள் அந்த அத்தியாயத்தினுடைய ஒரு சுருக்கத்தை ரெண்டு ஸ்லோகங்களை சொல்கிறார் விளக்கங்களில் அதாவது யாக்கியான்களில் துவா திரும்சே விரகலா பாக்லன் விக்ளின் ஹிருதயோஹரிகி தத்திர ஆவி மாசமான என்ன ஸ்வப்பிரே மிருத கல்லோல விக்கொலி கிருதேதான் சதயம் நந்தயன் கோபி உத்ததா நந்த நந்தனா எப்படி கோபிகளுடைய விரகலாபத்தால் கோபிகளுடைய விரகலாபத்தால் இழகி போன அப்படியே அவரும் அவரும் கண்ணனுக்கும் அப்படியே மனசு இழகி போடுத்து அப்படியே திரவத்தெடுத்து அப்படிப்பட்ட சித்தம் கொண்ட அவனும் தங்கட்ட பிரேமையான பிரேம பக்தி கொண்ட அவர்களுடைய அலைகளால் சூழப்பட்ட மனசு கொண்டவர்களான அந்த கோபிகள்கிட்ட தயையோடு சந்தோஷப்படுத்தணும் எங்கே போயிட்டார் அங்கே தான் கண்ணாக போயிட்டார் அதாவது கண்ணுக்கு தெரியாத விஷயமாக போயிட்டார் உடனே அங்கேருந்து பட்டு கொஞ்சம் வேறு எங்கேருந்தும் வர வேண்டிய அவசியம் அங்கேயே இருக்கார் அப்படி கோபிகளர் சந்தோஷத்தோடு கருமையோடு சந்தோஷப்படுத்த வேண்டி வந்தார் அதாவது மறைஞ்சிருந்தார் அந்த இடத்துல வெளியில் வந்தார் அந்தநந்தனமான ஹரி ஹரியானவர் அந்த கண்ணன் மனதில் தோன்றி அந்த கோபிகளை ஸ்லாகித்து புகழ்ந்து சாந்தப்படுத்தினார் அதுதான் அந்த சுருக்கமாக காண்பிக்கிறார்கள் இதில் வியாக்கியானத்தில் முதல் பார்ப்போம் ஸ்ரீசுகோ வாச்சி கோப்பிய பிரளப்பித்த துவரம் ராஜன் கிருஷ்ணர்ஷனா ஸ்ரீசுக்கோ வாச்சிரு பிராயந்தி ஊது சுரம் ராஜன் கிருஷ்ணர்ஷனல காசாவிரபூச்சோரி மயமானு பீதாம்பரதரஸ்ரக் ராட்சான் மன்மத மன்மத அப்படியே சொல்லிண்டே போவார்கள் மூச்சும் முடிகிற வரைக்கும் அப்படி சொல்லி போவார்கள் அப்படியும் மன்மதனுக்கெல்லாம் மன்மதனாக வந்தானோ காசா மாபிரபூச்சௌரியம் மயமான முகாம்புதான் பீதாம்பரதரஸ்ரக் ராட்சான் மன்மத மன்மதான் தம்பிலோக்கியாகதம் பிரீத்தி உத்ல துஷோபலாக புத்தஸ்து சர்வாக தன்வப்பிராணிவா கதம் तम विलोक्य आगत प्रेषं प्रीतिफुल्लशोफलास्तु युगवत्सर्वाह तन्व प्राणत काचिथ करांबुजरे जगृ अंजलिना बुदा काचि दधार तदा हंसे चंदनूषि काचित्ज सौरे जगृ अंजलिना मुद काचि दधार तबाहु हंसे चंदनूषि கச்சிது அஞ்சலி கிருத்தாம்பூரம் சர்விம் ஏகா ததங்கிரி கமலம் சந்தப் தனியோர கச்சிது அஞ்சலி கச்சிது அஞ்சலி கிருத்தாம்பூரச்சர் ஏக்கா திரி கமலம் சந்தப் தனியோம் அஞ்சாவது மொதலஞ்சுக்கருக்கும் பிராாய் பிரலப்பித்த ருது சுஸ்வரம் ராஜன் கிருஷ்ணர்சனலா ஸ்ரீசுகோபாச்சம் கோப்பா பிரகாய பிரளப்பித்த ருது சுஸ்வரம் ராஜன் சுஸ்வரம் ராஜன் கிருஷ்ணர்சனலால அழுதாஸ்வரமாக இருக்குமன் அன அவர்கள் எழுத கோபிகள் எழுதினே சுஸ்வரமாக இருந்தது அப்படி எழுதம் தாசாவிரபூச்சௌரிமயமான பீத்தம்பரி சாட்சா மன்மன்ம தாசாவிரூச்சோரி மயமானாம்பு பீத்தாம்பரதிரி சாட்சா மன்மன்ம விலோக்கியே பிரீத்த உத்லோரா உத்தோயு தன்வப்பாணமிவா தம் விலோக்கிய ஆக काचिद करांबुजगृहे अंजलिचिदारबा अंशे चंदनूषि काचिते करांबुजरे जगृहे अंजलिना मुदा काचिदाहु अंसे चंदनूषि काचिदे अंजलि गृह तन्वीतांबूलचर्ता तदंग्रिकमल सतप्ता तनियों दधा का अंजलि गृह तन्वीतांबूलचर्ता ஏகா ததங்கிரி கமலம் சந்தப்தான் தனியோர் அதாத்து முதலஞ்சு ஸ்லோகம் அர்த்தமாக இருக்கும் இந்த பஜனை சம்பிரதாயத்தில் நாம சங்கீர்த்தனம் திவ்ய நாம சங்கீர்த்தனம் இருக்கிற போது முதல்ல இது மாதிரி உபச்சார கீதங்கள்லாம் பாடிவிட்டு அதுக்கப்புறம் பகவானை வந்து அழைத்து வரவழைத்து அந்த தீபத்தில் பகவான் ஆவாகனம் பண்ணி அவரை வச்சும் அந்த நர்தன ம மண்டபத்தில் நடுவில் வச்சுட்டு அவருக்கு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குரு கீர்த்தனை பாடி அதுக்கப்புறம் கணபதி அம்பாளை இதில் இருக்கிற மாதிரி தீபத்தில் இருக்கிற மாதிரி வரவழிச்சு கிருஷ்ணனையும் ராதாகிருஷ்ணனையும் இருக்கிற மாதிரி வரவழிச்சு அதுக்கப்புறம் தீப பிரதட்சிணும் பண்ணுவார்கள் பலவிதமான நடுவில் கிருஷ்ணன் இருக்கா ராதாகிருஷ்ணன் பலவிதமான திவ்யநாம சங்கீர்த்தங்களை பாடிட்டோம் அதுக்கப்புறம் கோபிகா கீதம் பாடுவார் கோபிகா கீதம் பாடின உடனே அப்போ அந்த பகவான்கிட்ட அப்படியே அழுது புலம்பி அவனை சரணமடைகிற அப்புறம் ஒரு ஒரு கீதம் இருக்கு அவர்கள் பாடுவார்கள் அதுதான் ஒன்றை தவிர தேவையில்லை அப்படின்னு இருக்கிற அப்படி துணி இருக்கும் எதுவுமே தேவையில்லை கண்ணாக உன்ன தவறு வேறு அப்படி துணி இருக்கிற மாதிரி ஒரு நல்ல இது இருக்குது வெங்கட வெங்கடேரோ இல்லை வெங்கட கவிதாயிரதோ ஒன்று அவருடைய கீர்த்தனை இருக்குது அவர் பாடுவார் அதுக்கப்புறம் அவர்கள் எல்லோரும் பகவான் ஆவிர் பக ஆனே உடனே உசுர் வந்தால் எப்படி உசுர் போன சரீரத்துலேருந்து உசுர் வந்தால் எப்படி எழுந்திருப்போ அப்படி எழுந்திருப்பார் அப்படியெல்லாம் காண்பிப்பார்கள் நாமசங்கீர்த்தனம் திவ்ய நாமசங்கீர்த்தனம் இப்போ அர்த்தம் பார்ப்போம் ஹே ரஜனேன்னு கூப்புறாரு சுக்கப்பிரமன் சொல்கிறார் கிருஷ்ணனை பார்ப்பதற்காக அப்படி ஒரு மிகுந்த ஆவல் கொண்டோ ஈடுபாடு கொண்டோ துடித்து கொண்டிருந்த கோபியர்கள்லாம் இப்படி முன்னால் சொன்ன மாதிரி உரத்த குரல்லாம் நன்றாக பாடினார்கள் அப்படியே அழ அழறார்கள் பிரலாபிக்கிறார்கள் அழுதார்கள் அது சுஸ்வரமாக இருந்து சுஸ்தரமாக இருந்தனால் நல்ல சரியான ஒரு தாளம் இல்லை லயமெல்லாம் இருக்கும் இல்லையா த அப்படி இருந்தாப்பில் இருந்தது அப்படி பாடினால் உரத்த குரலை பாடினாள் அப்படிப்பட்ட கண்ணன் சௌரியான கண்ணன் அப்படியே மயமான முக்காமித புன்னையை பொறுத்த தாமரை போன்ற முகத்தை கொண்டவன் அழகாக அந்த ராசலேக்கு திறந்த மாதிரி மஞ்சள் பட்டாடை இடுப்பில் வைத்து கொண்டும் மாலை அழிந்து கொண்டும் அதாவது வனமாலை வைஜந்தி மாலை எழுந்து கூட சாட்சார் மண்மதற்கு மண்மதற்கு மண்மதற்கு மண்மதற்கு மண்மதற்கு மண்மதற்கு மண்மதற்கு இருக்கிறவங்க அப்படி சொல்லிட்டே போகலாம் அப்படி அவ்வளோ அழகோடு அவர்கள் முன்னால் அப்படியே தோன்றினான் எங்கே போயிட்டான் அங்கே தான் இருக்கான் அதாவது கண்ணுக்கு தெரியாத மாதிரி அந்த இடத்துல மறைஞ்சான் அவர்கள் கஷ்டப்படுறத கூடவே இருந்து பார்த்துருக்கான் கூடவே போயிட்டு கூடவே வந்திருக்கான் பார்த்துருக்கான் அவர் பார்த்த உடனே அவர்கள் அழுது போலன் உடனே உயிரை விட்டுவார்கள் பிடிக்கிறார்கள் அழுதார்கள் புலம்பினார்கள் அரட்டினார்கள் துடித்தார்கள் பிராணனமே போயிடும்போது அப்போது டக்குன்னு அப்போ தான் பகவான் அங்கே தோன்றினாங்க இப்படி தோண்டிய அந்த கிருஷ்ண பகவான் அழகுன்னா அழகு அப்படி ஓடுது அழகு அப்படி பார்த்து எல்லா ஸ்திரிகளும் அப்படி பிரீத்து உட்பொல்ல தெரிஞ்சாக அந்த பிரியத்தாலையும் அன்பாலையும் மலர்ந்த கண்களை கொண்டு வரலாம் திரும்பி வந்தால் எப்படி அந்த சரீரம் ஏந்திருக்குமோ அப்படி கை கால்கள் சேர்ந்து ஏந்திருக்குமோ ஏக காலத்தில் பட்டு இப்போ சரீரத்தில் பிராணன் போயிடுச்சு தேய்ச்சிப்போம் ஒரு எக்ஸாம்பிள் அதில் பிராணன் பாட்டுன்னு மறுபடியும் வந்தால் பட்டுன்னு எப்படி எழுந்திருப்பார்கள் இப்போ எ அதுவும் எல்லாம் ஒரு ஒரு செட்டாக ஒரு நூறு பேர் போயிட்டுருப்போம் ஒரு பேருக்கு அந்த நூறு பேரும் எப்படி இருந்து ஒரே நேரத்தில் பட்டுன்னு எழுந்திருப்பார்கள் ஒரே நேரத்தில் கை கால்கள் மொழ இது ஆன மாதிரி உசுர் வந்தாப்பில் எழுந்து ஏக காலத்தில் இருந்தார் அவர்களில் ஒத்தி வந்து சந்தோஷத்தோடு ஆனந்தத்தோடு ரெண்டு கைகளால் கிருஷ்ணனுடைய கரக்கமலத்தை கையை கொடுத்துருந்தார்கள் முன்னூற்றி வந்து சந்தனம் பூசின அவருடைய கையை தன் தோளில் தாங்கினாள் இன்னொருத்தின் என்ன பண்ணாள் ஓத்தர் தன்னுடைய ரெண்டு கைகளை கிருஷ்ணனை கையை ரெட்டியாக பிடிச்சிருந்தான் இன்னொருத்தையும் அவன் வந்து அழகாக அலங்காரம் பண்ணிக்கொண்டு ரெடியாக இருக்கார் அதாவது ராசல் எலிச்சு அப்படி சந்தனம்லாம் பூசிட்டு இருக்கக்கூடிய அவருடைய கையை தன் தோளில் தாங்கினார் இன்னொருத்தையும் கிருஷ்ணனை வந்து சாப்பிட்டுன்றக்கூடிய தாம்பூரத்தை ரெண்டு கைகளாக எந்தினார் ரொம்ப தாபம் கொண்டு இன்னொச்சி வந்து அவருடைய பாரகமலத்தில் தன்னுடைய ஹிருதயத்தில் வைத்தார் அப்படி பாரகமலத்தை ஹதயத்தில் வைத்தார் அவர்கள் செய்தார்கள் விவரமா பார்ப்போம் அந்த கண்ணன் அவர்களை விட்டு மறைந்து போயிட்டு தோண ஒரு உயிர் போன பிராணன் போன சரீரத்தில் உயிர் பிராணன் மறுபடியும் வந்தால் எப்படி ஏந்திருப்பாரோ அப்படி டக்குன்னு ஏந்துப்பார்கள் தான் சுக்கர் சொல்றார் ஏ ராஜனே பரீட்சித்தேன் கண்ணனை பார்ப்பதற்காக அந்த ஒரு துடி துடித்து கொண்டிருக்கிற ஆவணம் கொண்ட இப்படியும் பாடினார்கள் அலற்றினார்கள் புலம்பினார்கள் அழுதார்கள் துடித்தார்கள் அப்புறம் அப்படியே சரீரத்துலேருந்து பிராணன் போயிடும்போது இருக்கு அப்படி அறத்து அப்படியே ஓஞ்சி போகிறாப்படி போயிட்டார் அப்படியும் அவர்கள்ட்டேருந்து அப்படி ஒரு அலறலும் சுஸ்வரமாக அழுதும் அலறியும் துடித்தும் இருக்கிறத பார்த்து இன்னமே இவர்களுக்கு வந்து கஷ்டப்படுத்தினா தாங்காதுன்னு தெரிந்து கொண்ட கண்ணன் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தின உடனே வந்து தோன்றினான் மன்மதற்கு இந்த ஸ்லோகம் இருக்கேன் இந்த ஸ்லோகம் வந்து பொதுவாக அந்த சாத்து எல்லாம் சொல்கிறது உண்டு டா தளபதியத்தால் கோவிந்தன்ால இதெல்லாம் சாத்துறை எல்லாம் சொல்ல முடியும் தாசாமா விரபு சௌரி மயமான முகாம் புதா பீதாம்பரம் அப்படியே சொல்லிட்டே போகலாம் அப்படி மன்மதன்களுக்கெல்லாம் மன்மதனுக்கும் எல்லாம் மண்மான் அப்படி ஒரு அழகு அழகுன்னா அப்படி அழகும் அப்படி அழகு கொண்ட பண்ணன் பீதாம்பரம் எடுப்புல மஞ்சள் பீதாம்பரம் வனமாலை காமரை போன்ற முகம் புன்சில் போட அவர்கள் முன்னால் அப்படி தோன்றினார் மன்மதனுக்கும் மனத்தை மயக்கிற மாதிரி புன்சா மோகன ரூபாயன்னு சொல்கிற மாதிரி அந்த ராமனை விட இது வந்து கிருஷ்ணன் அப்படி அழகு கிருஷ்ண பக்தர்கள் டான்ஸ் பாருக்கும் அப்போ போன உசர் மறுபடியும் வந்த மாதிரி அந்த சரீரம் எப்படி ஏற்றுக்கொள்ளுமோ உடனே இருந்துக்குமோ அப்படி மிகவும் பிரியமான கண்ணன் திரும்பி வந்ததை பார்த்தையும் அந்த பிரியத்தாலையும் அன்பாலையும் ஒரு நேகத்தாலையும் பிரேம பக்தியாலையும் முகம் வளர்ந்த பெண்கள்லாம் உடனே பட்டுன்னு ஒரே நேரத்தில் திடீர்னு எல்லாரும் எழுந்தார்கள் எல்லா உட்காந்து அழுதுட்டு இருந்தார்கள் இல்லை அழுது புலம்பி அப்படியே துடிச்சு கொண்டு இருந்தார்கள் இதில் தரையில் அப்போது ஒத்தி வந்து உடனே கண்ணனுடைய கையை மகிழ்ச்சியோட ரெண்டு கைகளாலையும் கெட்டியாக பிடிச்சிருந்தார்கள் எங்கேயே போகக்கூடாதுங்கிற மாதிரி இன்னொத்தி வந்து சந்தனம் பூசிந்து சென்ட்டு கெண்ட்டை பூசி அலங்காரம் பண்ணி அப்படி இருக்கக்கூடிய கண்ணனுடைய கையை வந்து தன் தோளில் ஏற்றுக்கொண்டார் உடனே பிடிச்சி வைத்து கொண்டார் கண்ணன் சாப்பிட்டு அனுபவித்து உமிழ்ந்த தாம்புரத்தை அஞ்சலி ஹஸ்தமாக கையில் ஏற்று தாபம் மிகுந்த இன்னொத்தினட அவருடைய திருவடி எடுத்து தன்னுடைய சரீரத்தை வைத்து கொண்டார் சரீரத்தில் வைத்து வைத்து கொண்டும் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் ஒரு விதமாக நடி ஒவ்வொரு ஒரு விதமாக கண் தங்களுடைய அந்த கண்ணன் பிரிவை தாங்க முடியாமல் உடனே வந்த உடனே காண்பித்தார்கள் அவனுடைய அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அன்பை காண்பிப்பதாக காண்பித்தார் மேலே ஆறாவது ஸ்லோகத்துலேருந்து மேலே பார்த்தோம் மூலத்தையும் இந்த இதுக்கு முன்னால் தான் அந்த இந்த கீர்த்தனை பாடுறது பின்னால் முடிஞ்ச சொல்கிறாங்க பேமசாதி வைக்கே அந்தட்டதனாட்டிமா பேமசிரமவிலா கணத்தவணத்தி வைக்கணவ கடாட்சேபந்தனச்சன அபராமிஷத அபராமிஷம் ஜுஷாணாம்பீத்தப்பச்சரங்க அப்பரா நமஷாணு ஆபீத்தப்பச்சாட்டி மாத பிரேமசிரமவிஹா கிரத்தி இவ ஐஷத்து ஹிரத்தை கடாட்சேபந்தனச்சு புஷாநாத்தன்முகாம்பு ஆபீத்தவா திருப்பியே சந்தப் யாதிர்நேற்றரே ஹீதிகலாங்குபுகீவான तम कानेरंधेणी निमील कुलकाी कुलकाी उपगुख्यानंद संता सर्वास्ता सर्वास्ता के, केशवालोक परमोत्सवृता लघु बिगजतापाप्य जना केलोक परमोत्सवृता लघुबीरगजतापं प्राज्य प्राप्य तथा जना ताभ विदूता शोका भगवा अच्यु वृथ व्यचिताकट शक्ति शक्ति ताभ विदूता शोक ताभ विरूता शोका भी भगवान्च्यु वृत व्यचता व्यचता दिखाता शक्ति மறுபடியும்ார்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்போம் பத்தாவது ஸ்லோகம் ஆறிலேருந்து பட்சம் மறுபடியும் பார்ப்போம் மூலிசேவிப்போம் முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் ஏகா ப்ருகுட்டி மாபத்திய பிரேமசம்பிரம் பிக்வனா கணதி இவ ஐட்சத்து கடாட்சேபி சந்தஷ்ட தினட்சனா ஏகா ப்ருகுட்டி மாபத்திய பிரேமசம்பிரம்பவிக்குவனா கணதி இவ ஐட்சத்து கடாட்சேபி கணதி வைஷத் கடாட்சேபி சந்தஷ்ட தினட்சனா ஆீத்த வின ஆீம அபராமிஷம் அபரா நமஷியம் துஷாநாம்புஜம் அபராமிஷம் துஷாநாம்புஜம் ஆீத்தப்ப திருப்பத அபரா நமஷியம் துஷாநாம்புஜம் ஆீத்தப்பச்சரம்ஜேதேத தம் கச்சிட்டு நேத்தரவீழி உபகியா யோகீவானந்தாச்சிட்டு நேத்தரகாங்கி குலகாங்கி புலகாங்கி குலகாங்கி போகீவானந்த கேசவாலோக பரமோத்சவ நிர்வத்தாக ஜகு விரக ஜம் தாபம் பிராக்யம் பிராப்பியதா ஜனகா சர்வாஸ்தான் கேசவாலோக பரமோத்ஸவ நிர்வத்தாக ஜகு விரகஜம் தாபம் பிராகியம் பிராபியதா ஜனகா இந்த இடத்துல அந்த பிராகியங்களை அவர் இது இருக்கு இல்லைங்க இதை வார்த்தையை உபயோகப்படுத்துனீன் அப்படி அவர்கள் வந்து சுசுக்தி நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மாவு பேர் பிராக்யன் அப்போ வந்து அத்தியான நிலையில் பிரம்மத்தோடு ஒன்றி போயிடுது அப்போது ஒன்றி போயிடுது அது அந்த நிலையில் அது பேர் பிராக்யன் பேர் அதைத்தான் அந்த யஜபக்திகளுக்கு வந்து அனுகிரகம் பண்ணுற போது இதே வார்த்தையை சொல்லி இந்த சுசுப்தி நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மாவை ஈஸ்வரன் அடைஞ்ச மாதிரி அவர்கள் காண்பிப்பார்கள் தாபிகை விதூதா சோகாபிகி பகவான் அச்சுதோதான் அச்சுதோ விரதான் விரோச்சதா அதிகம் தாத்த புருஷா சக்தி பெரியதான் தாபிகை பகவான் அச்சுதோ விரதான் விரோச்சதா அதிகம் தாத்த புருஷா சக்தி அர்த்தம் பார்ப்போம் ஆறுலருந்து பத்து அந்த கோபிகா கீதம் முடிச்சப்புறம் பாடக்கூடிய அந்த கீ கீர்த்தமிக்க கீர்த்தனை ரொம்ப துடிக்கிறாப்புல இருக்கும் பகவான் அப்படி ஒரு சரணமடைகிறாப்பு இருக்கும் சாதாரண முறையாக பண்ணக்கூடிய அந்த சரணத்தை விட இந்த பாட்டு அந்த கீர்த்தனை அப்படியே துடிக்கிறாப்புல இருக்கும் அப்படி அவர்கள் துடித்தார்கள் பகவான் அனுகிரகம் என்றால் காண்பித்தான் தன்னுடைய தன்னுடைய சுரூபத்தை காண்பித்தான் அப்போ இன்னொருக்கு என்ன பண்ணால் ஸ்நேகத்தால் ஏற்பட்ட பகவான் வந்து திடீர்னு மறைஞ்சு எல்லாரையும் அழை விட்டு போயிட்டாங்க இல்லையா அதனால் ஏற்பட்ட கோபத்தால் கோபா வேஷத்தால் அதில் ஸ்நேகமும் இருக்குது கோபம் வைத்தால் மீமர்ந்து போய் குருவங்களை நெரிச்சு பற்களால் உதவியில் கடிச்சுட்டு கோபத்தை பார்க்குற மாதிரி கடை கண்களால் அடிக்கிற மாதிரி பார்த்தேன் கண்ணனாலே அடிக்கிற மாதிரி கண்களாலே கண்ணன் அடிக்கிற மாதிரி பார்த்தேன் கண்ணாலேயே கண்ணன் அடிக்கிற மாதிரி பார்த்தேன் இன்னொருத்தையும் கண்ணை மூடாமல் கண்களை திறந்து வச்சுண்டு கிருஷ்ணனுடைய முக்க நன்றாக பார்த்துருந்தாலும் பக்த ஜனங்கள் அவனுடைய திருவடிகளை தரிசித்து திருப்தி அடையாத மாதிரி சேவித்தும் திருப்தி அடையலை அதாவது கண் எமையை மூடாமல் அப்படியே முக்கமளத்தை பார்த்துட்டே இருக்காது எப்படி பக்த ஜனங்கள் இப்போ பார்ப்போம் கோவிந்தனை பார்க்க போகிறோம் திருமலையில் அப்போ பார்த்ததும் ஜரகண்டி ஜரகண்டியில் பார்த்து ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் பார்த்தா உண்டு அவனாக தான் நம்மளை பார்க்கணும் அவனுடைய திருவடிகளை தரிசனம் பண்ணப்படும் அவன் திருப்தி அடையாமல் மறுபடியும் போய் பார்க்குறப்ப இருக்கணும் சேவிக்கிற மாதிரி திருப்தி இன்னொத்தி ஒரு யோகியானொழி எப்படி பகவானை மருத மனசில் தியானம் பண்ணி அதனால் புலகாங்கிதமாகி கண்களை மூடிக்கொண்டு ஆனந்தத்தில் மூடியிருப்பால் அப்படி அந்த ஒரு யோகி மாறியும் அதாவது கிருஷ்ணனை கண் வழியால் மனசுக்குள்ளே கொண்டு போய் அந்த கிருஷ்ண ரூபத்தை அப்படியே கண் வழி கண்கள் வழியாக மனசில் கொண்டு போய் கொண்டு போய் கண்களை மூடிண்டு அவர் ஆலிங்கனம் செய்து கொண்டு உலகாங்கிதாயி ஆனந்தத்தில் ஆனந்தத்தில் மூழ்கி விழாங்கள் அப்படியும் நேராக பார்க்கிறாள் பார்க்குறாள் குருவாயூர்பன் நேராக பார்க்க வேண்டியது கண்கு வழியாக குருவாயூர்பன் ஹிருதயத்தில் அந்த கிருதயத்தில் ஸ்தாபனமாகி சைத்தன்யத்தோடு இருக்கானவரை கண்களை மூடிண்டு அவர் அப்படியே தான் வந்து அந்த குருவாயிரப்பன் அப்படி ஆலிங்கனால் பண்ணிண்டு உலகாங்கிரியாக இருந்து ஆனந்தத்தில் மூழ்கியுங்கள் அந்த ஸ்திரீகள் எல்லாரும் கிருஷ்ணனை பார்த்த மகோத்சவத்தால் பரமானந்தமடைந்தவர்களால் எல்லாம் மோட்சமடைய விரும்பிய ஜனங்கள்லாம் எப்படி ஈஸ்வரனை அடைந்து தாபத்தை விடுவார்களும் ஜனாகா பிராகியம் பிராப்பி மோட்சமடையனும் விரும்பக்கூடிய அடியான ஒரு முக்ஷம் அப்போது ஈஸ்வரன் அடைந்து தாபத்தை விடுற மாதிரி விரகத்தால் ஏற்படக்கூடிய தாபம் அதாவது நம்ம விட்டு பிரிஞ்சு இருந்தனால் ஏற்பட்ட பரம துக்கமும் அந்த தாங்க முடியாத துடிப்பும் இருந்தது இல்லையா அதல் தி எல்லோரும் விட்டார்கள் சந்தோஷமானார்கள் ஆனந்தித்தார்கள் ஏ பரீட்சித்தேன் ஞானம் வைராக்கியம் போன்ற குணங்கள் நிறைந்த வரும் அதாவது பகவான் ஆறு விதமான ஐஸ்வர் ஞானபலம் ஐஸ்வரியம் கீர்த்தி அப்படிலாம் இருக்கு இல்லையா அப்படிப்பட்ட அந்த கண்ணன் ஒரு நாளும் அழிவில்லாதவனாக அதாவது ஒரு நாளும் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் இப்படி விரக துக்கம் போன விதூத சோகாமி அந்த விரகத்தால் ஏற்பட்ட துக்கமும் சோக்கமும் அந்த ஒரு துடிப்பும் நீங்கின அந்த பெண்களை பார்த்து பரமாத்மம் சத்தம் போன்ற சக்திகளோடு இருக்கிற மாதிரி மிகவும் மிகவும் பிரகாசமாக தேஜத்தோடு விளங்கினோம் அப்படி இருக்கான் இன்னும் வரமான அர்த்தத்தை பார்க்கணும் மேலே பார்ப்போம் கிருஷ்ணா